அன்பானவர்களை வணக்கம் சிந்தனையை தூண்டக்கூடிய சிறுவர் கதைகள் ஒவ்வொன்றாக கேட்டு வருகிறோம் ஆசிரியர் அருள் நம்பி சரவணன் அருணாச்சலம் கதை தலைப்பு தங்க விளாம்பழம் அந்த காலத்தில் அவந்தி நாட்டில் அடர்ந்த காடு ஒன்று இருந்ததாம் காட்டில் வாழ்ந்த கொடிய மிருகங்கள் நாட்டிற்குள் புகுந்து மக்களுக்கு தொல்லை தந்தன அவந்தி நாட்டை ஆண்ட யக்ஞசேனன் என்ற மன்னன் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை காட்டிற்கு தன் பரிவாரங்களுடன் சென்று வேட்டையாடுவது வழக்கம் அப்படி ஒரு சமயம் யக்ஞசேனன் வேட்டையாடி கொண்டிருக்கும்போது ஒரு அந்தணன் தன் முன் அக்னியை வளர்த்து மந்திரங்களை சொல்லி விளாம்பழங்களை அக்னியில் போட்டுக்கொண்டிருந்தானான் உச்சி வேளையிலும் மாலையிலும் மறுநாளும் அக்னி முன் அமர்ந்து மந்திரங்களை ஜெபித்து கொண்டிருந்தான் அந்த அந்தனர் இதை கண்ட மன்னன் யக்ஞசேனன் அவர் முன் சென்று விருந்தகையீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டானான் மன்னன் வேட்டைக்காரன் என்று நினைத்த அந்த அந்தனன் தெரியவில்லையா யாகம் செய்து கொண்டிருக்கிறேன் யாரை நினைத்து அக்னி தேவனை நினைத்து என்று சொன்னாப்ளையாம் மன்னன் எதற்காக இந்த யாகம் என்று கேட்டானான் இந்த மந்திரங்களை சொல்லி அக்னியில் விளாம்பழங்களை பலிப்பொருளாக போட்டால் அக்னி தேவன் எழுந்து வந்து விளாம்பழ அளவு தங்கத்தை கொடுப்பான் இதற்கு முன் அப்படி வாங்கியிருக்கிறீர்களா என்று மன்னன் கேட்டானான் இல்லை இதுதான் முதல் தடவை அக்னி தேவன் வந்து விளாம்பழ அளவு தங்கம் கொடுப்பான் என்று உங்களுக்கு யார் சொன்னது வேதங்களில் பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை நம்பித்தான் ஓமகண்டம் வளர்த்து மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அக்னி இன்னும் அந்த மேற்பட்ட விளாம்பழங்களை அர்ப்பணம் செய்துவிட்டேன் பெரியவரே உங்களைப் போல நானும் யாகம் செய்யலாமா உனக்கு மந்திரம் தெரியுமா தெரியாது நல்ல ஆலையா நீர் மந்திரம் சொல்லாமல் அக்னி தேவன் எப்படி வருவான் மந்திரங்கள் கஷ்டமோ மகா கஷ்டம் வேத விற்பன்னனான நானே இவற்றை மனப்பாடம் செய்ய ஆறு மாத காலமானது மந்திரங்கள் சொல்லாமலேயே ஒரே ஒரு விளாம்பழத்தின் மூலம் அக்கினி தேவனை என்னால் வரவழைக்க முடியும் இது மாய மந்திரம் அல்ல அக்னி தேவன் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரனா கூப்பிட்டவுடன் வருவதற்கு என்னால் வரவழைக்க முடியும் என்று நம்புகிறேன் என்றானாம் மன்னன் நாம் எதையும் நம்பலாம் செயல்பாட்டில்தான் சிக்கல் வருகிறது ஐயா தயவுசெய்து இந்த அக்னி குண்டத்தின் முன் ஒரு மணி நேரம் அமர்ந்து யாகம் செய்ய என்னை அனுமதியுங்கள் ஒரு மணி என்ன ஒன்பது மணி கூட நீர் எடுத்துக்கொள்ளும் வேண்டிய விளாம்பழங்களையும் தருகிறேன் அந்த அக்னி குண்டத்தின் முன் வேட்டைக்காரனாய் மாறு வேடமிட்ட மன்னன் அமர்ந்தான் கையில் ஒரு விளாம்பழத்தை வைத்து கொண்டான் மனதை ஒருமுகப்படுத்தினான் அவன் முன் அக்னி இருந்து தெரியவில்லை கையில் இருந்து விளாம்பழம் அவனை அறியாமல் நழுவி ஓடிவிட்டது என்னவோய் கையில் வைத்திருந்து விளாம்பழம் நழுவி ஓடுகிறதே தூங்குகிறீரா என்ற அந்தனனின் குரல் அவன் காதுகளில் ஒழிக்கவில்லை எங்கும் நிசப்தம் எங்கும் அமைதி எங்கும் ஏகாந்தம் அரசன் தலையில் ஒரு பெரிய வண்டு பறந்து வந்து உட்கார்ந்தது பின் அது அவனது ஆடைக்குள் புகுந்தது ஒரு மணி நேரமானது அக்னி வரவில்லை அந்தணனுக்கு சிரிப்புதான் வந்தது மன்னனை காணாது மன்னனுடன் வேட்டைக்கு வந்தவர்கள் திகைத்தார்கள் பல இடங்களில் தேடினார்கள் கடைசியில் யாகம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்து பிரமித்து நின்றார்கள் இவர் யார் என்று அந்தனர் கேட்டார் அவர்கள் பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள் அமைதி அமைதி எங்கும் ஒரே அமைதி உலகே அமைதி அரசனின் மனப்பார்வை அக்கினி தேவனை கட்டி இழுத்து பூலோகத்திற்கு கொண்டு வந்தது அக்னி தேவன் ஓமகுண்டத்தில் இருந்து எழுந்து நின்றான் அந்தனனுக்கு படு ஆச்சரியமாய் போய்விட்டது ஆனால் அரசனுக்கு ஆச்சரியம் வரவில்லை பக்தா என்னை ஏன் அழைத்தாய் இந்த அந்த இந்த அந்தனனுக்கு விழாம்பழ அளவு தங்கம் வேண்டும் அதற்காகத்தான் அழைத்தேன் உனக்கு என்ன வேண்டும் எனக்காக நான் உன்னை கூப்பிடவில்லை நன்று இருப்பினும் உனக்கும் நான் வரம் தருகிறேன் இன்றிலிருந்து உன் நாட்டில் நல்ல மழை பெய்யும் நீர் நிலைகள் நிரம்பும் விளைச்சல் அதிகரிக்கும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் உன் பணப்பெட்டகம் வறண்டு போகாது பகைவர்கள் உன்னை ஜெயிக்க முடியாது மகாபிரபு எனக்கு ஒரு சந்தேகம் அந்தனர் கேட்டார் கேளும் மூன்று நாட்கள் உம்மை நினைத்து ஓமகுண்டம் வளர்த்து மந்திரம் ஓதியும் வாராத நீர் மன்னனுக்கு காட்சி தந்தது எப்படி அந்தனரே நீர் என்னை நினைக்கவில்லை விழாம்பழ அளவு தங்கத்தையே நினைத்து கொண்டிருந்தீர் மேலும் நீர் சுயநலத்துக்காக உன்னை அழைத்தீர் ஆனால் அரசனோ பிறருக்காக என்னை அழைத்தான் என கூறி அக்னி தேவன் மறைந்தான் இந்த சிந்தனையை தூண்டும் இந்த சிறுவர் கதையிலிருந்து நாம் ஒரு நீதிக்கருத்தை தெரிந்து கொள்கிறோம் அல்லவா ஒரு சிந்தனையையும் நான் புரிந்து கொள்கிறோம் மாணவர்களே பிறருக்கு உதவு எண்ணும் மன உறுதியே மகத்தான மந்திரம் அதனால் மலையையும் கட்டி இழுக்கலாம் இளம் சமுதாயம் மகத்தான சாதனைகளை புரிய அவரவர் ஆழ்ந்த உள் மன ஈடுபாடு கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா இந்த சிறுகதையின் ஆசிரியர் அருள் நம்பி ஒளிவடிவம் சரவணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனையை தூண்டும் சிறுவர் கதைகள்